கவீந்திராணாம் சேத கமலம் அம்பாடை எப்படி தியானம் பண்ணணும் கவீந்திரமலம் மகாந்தருடைய மனசு எனக்கூடியதான தாமரை அதற்குள் அந்த தாமரை வனத்தை பாலா தபருதும் அத மலர்ந்த அத மலரும்படி பண்ணக்கூடியதான உதய சூரியன் போல் அப்பொழுது உதிக்கும் சூரியன் போல் இந்த அம்பாடை எப்படி பண்ணணும் அருணாம் எங்கும் சிவந்ததான ஒரு நிலையாக இருக்கும் என்று தாங்கள் தியானம் பண்ணணும் அம்மாடைய தியானம் எப்படி முன்னாலே எப்படி சொன்னேன் விளைவளையில் இருக்கணும் தியானம் பண்ணினேன் அடுத்து போன சோகத்துல இப்பொழுது சிவந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற தியான சோகங்கள் கவீந்திரா நாம் தேச கமலம் நல்லவர்கள் மகான்கள் உபாசகர்கள் அவ என்ன கட்டி சிதே அருணாமே பகபதி தங்களை சிவந்ததாக தியானம் பண்ணிட்டு இருக்கார் எப்பொழுதும் சிவப்பான நிறையில நிறத்தில் இருக்கிறதாக தியானம் பண்ணிட்டு இருக்கார் சிவந்ததான ஒரு வஸ்திரம் சரீரமும் சிவப்பு உலகம் சிவப்பாக இருந்து போட்டு அவருக்குள்ள அம்பாட இருக்கா போதும் அப்படி தியானம் பண்ணணும் அருண கிரண ஜாலே அஞ்சிதா சாகாசா அருண புலமுக எப்படி வியாபித்திருக்கோ அப்படி வியாபித்திருக்கா போல தியானமணுதம் புலம் முழுக்க திவந்ததாக ஸ்ரானமணுகோஜந்தேனந்த கச்சித் அருணானே விருந்தி பிரேய இப்படி யார் பண்றோம் தக்கடை விருந்தி பிரேய தருணதரி இவழக்கு கணக்கே கொடுக்கதான ஃபரம் விருந்தி பிரேய பிரிஞ்சு பிரேயா அந்த பிரம்மதேவனுடைய பிரேயசையான சரஸ்வதி தேவி அவளுடைய தார் தாரண்யத்தோட இருக்கக்கூடியதான சுங்கார ரஹதிபீரா சுங்கார ரசத்தை அதிகமாக இருக்கக்கூடியதான கபீராபிகி வாமானமான வாக்குகள்னால நல்லவர்களுடைய மனத்தை கவரும்படி பேச தொடங்குகிறார் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்க அதிமுருவாகவும் இருக்க ரொம்ப கம்பீரமாகவும் இருக்கு பாட்சியக்காரருடைய பாட்சியம் சுத்திர வாட்சியை நான் வாசிட்டேன்னு சொல்லலாம் அது வேற வாட்சா புரியும் புரியாதல்ல சமஸ்கிருதம் சுலபமான ஒரு சமஸ்கிருதம் தான் ஆனா ஆயிரம் தடம் வாசிருக்கேன்னு அவசரம் இன்னொரு தடவை வாட்சா புதுசா நடத்த முடியும் அவர் அப்படி இருக்குன்னு அவரோட சுலபம் இல்ல நாயமர்த்திய கோச்சரா இது பிரச்சத்தினால தெரியாது ரூபாஜபாவாட்சி நாயமர்த்தம் பிரசக் சத்ய கோச்சர லிங்காரியபாவாச்சனமானீனா இந்த பிரம்மம் பிரத்யத்தினால அறிய முடியாது பிரம்மத்தை அனுமானத்தினால அறிய முடியாது சாஸ்திரத்தினாலதான் சுலபமா தானே இருக்கு அதை போல எத்தனை விஷயமா இருக்கு பிரத்யத்தினால ஏன் அறிய முடியாது இதனால ஏன் அறிய முடியாது ஒவ்வொன்றுக்கும் கேசுக்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோமே ஏன்னா அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படி அர்த்தம் அதிகமாக இருக்கக்கூடியதான சுலபமான சொற்கள்னால சொல்லுவேன் அதோட மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடியதான தத்துவம் சுங்கார பிரதானமாக இருக்கும் ஒன்பது ரசங்கள் சுங்காரம் வீரம் கருணா அப்படி பயம் இவைகள்லாம் இந்த ரசங்களை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது பரத நாட்டிய சாஸ்திரத்துல அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு வெறுமன ரசத்தை சொல்றது மட்டும் இல்லாம அந்த ரசத்தை எப்படி என பண்றது அந்த ரசத்தை எப்படி மற்றவர்களுக்கு அதை காண்பிக்கிறது இவைகள்லாம் அந்த பரத சொல்லியிருக்க அதுல சுங்கார ரசம் எல்லா ரசத்தோட மூல ரசம் ஆரம்பமாக ஒரு ரசம் இதான் பிரகிருதி இதுல இருந்து வந்ததான ரசங்கள்லாம் மற்றவைகள்லாம் அதுல பவபூதி என்கிறவர் பத்தில அவர் மட்டும் கருமரச பிரகாரமா எழுதுண்டார் ராமனுடைய சரித்திரம் தான் எழுதுண்டார் ராமனுடைய சரித்திரமானது அழகாக காளிதாசனம் அப்படின்னா அந்த கோபுஷத்துல ரச பிரதானமாக பவபூதி அதே கிரந்தத்தை தான் உத்தர ராம சரித்திரம்னு எழுதுண்டார் கருமரசமாக நீங்க உத்தரவச்சரிக்கிற நாடகம் படிக்கலையானால் ஒரு தினமாவது கண்ணால ஜலம் விடணும் அப்படி எழுதிட்டார் இருக்கிறது அதே விஷயம் தான் சொல்றார் ஆனா என்னடா நார் அதை கண்ணால ஜலம் வருடம் அப்படி அழைச்சிருக்காரு எல்லாரும் விஷயம் என்னடா நார் அது ஒரு வசம் அதே விஷயமாக சொல்வோம் அப்படின்னார் அதே விதமாக மாரதி மாதவோம்னு ஒரு கிரந்தம் சுங்கார பிரதானம் நாடகங்களை போல இப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றும் மேடி சம்சாரம்னு ஒரு நாடகம் அது என்ன வீரரசம் ஒவ்வொரு இதிலையும் ஒரு அபிப்பிராயத்தை விசேஷமாக சொல்லக்கூடியது ஆனா எல்லா ரசத்துக்கும் மூலரசமாக இருக்கக்கூடியது சுங்காரம் அந்த சுங்காரசத்துல விசேஷமாக காளிதாசனுக்கு ஒரு கௌரவம் அந்த காளிதாசன் எப்படி அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினால சுங்கார ரசம் ரொம்ப கடினமான விஷயங்களையும் எடுத்து சொன்னாரோ அதே போலயே இவரும் முடியும் அப்படிப்பட்டதார் மேல இவர் அடையலாம் அப்படின்னு சொன்னது கவீந்திரமலா கபரு கமலவனே கதத்தில் அருணானே பகவதி ஆயால் அம்பா இப்படி எங்க தியானம் பண்ணும் இந்த பிரயோகத்துல திருதயத்துல தியானம் பண்ணணும் அம்பாவ சிவந்ததாக சிவப்பான வரும் உலகம் முழுக்க சிவந்ததான ஒரு ஒரு நிறம் அத கூட அப்பா சிவப்பாக இருக்கிறதாக அப்படி தியானம் பண்ணும் அருணாக்கியம் பகவதீம் அருணாபாம் தேவீம் தனுர்மானாம் சிவாம்விதாம் அஷ்டவாஹும் திருநயம் அமிர்தாம் புதௌ அமிர்தாம்புத அமிர்த சமுதிரத்துல அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கா போல சிவந்ததான நிறம் உலகம் முழுக்க காந்தியினால தோழிகளோட விளையாடிட்டு இருக்க அம்பாடுக்கு எட்டு கைகள் இருக்கு ஒரு கையில பாகம் ஒரு கையில அம்புசம் ஒரு கையில புட்டபானம் ஒரு கையில கரும்பு வெள்ளு ஒரு கையில வரட முதிரை ஒரு கையில அபயமுதிரை ஒரு கையில புஸ்தகம் ஒரு கையில ஸ்வடிகமான எட்டு கைலையும் இப்படி யார் தியானம் பண்ணுவான் அஷ்டபாஹம் அமிர்தம் அமிர்தம் அப்படின்னு தந்திரன் சொல்லுது இப்படி யார் அப்பா தியானம் பண்ணிட்டு இருக்காரோ சபைக்குள்ள அவ வந்து வரும் எல்லோருக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான் எனவேல அவருக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சுலபமாக அவ மனசுல கூத்து கொண்டு போட்டு சந்தோஷத்தை அவ அடையும்படி மனுஷியாருக்கு ஒரு க்ஷேபம் ஏற்படியா ஏற்படக்கூடியதாக நேர அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்றது இதை விசேஷமாக இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்றது இத நாம வேத ஜானம் வேதார்த்த ஜானம் இவைகள்லாம் வரதும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சேவை நைவேந்தியம் பண்ணினா போதும் வேற இதை விட வேற என்ன அறிவு மனுஷியாண்டி ஞானமே வேதங்கள் சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது இரண்டு விஜயகளை நாங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லணும் அந்த இரண்டு விஜயைகள்ல பராதைவா பராதா பராவித்யான்னு ஒண்ணு அபராவித்யா அது என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆக அபராவித்ய ேத எதிர்வேதவேத அகர்வாச்சிருதா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தோஷ் ஜோதிஷமிதி நாலு வேதங்களும் ஆறு அங்கங்களும் எல்லாம் சேர்ந்து அமராவித்தியான்னு கணக்கு சரி அப்ப எல்லாமும் ஆயிருச்சுன்னா அப்போ பராவித்தியக்கு இறவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறார் இருக்கு என்னத்ரா சொல்ல முடியாது கையால அப்படிப்பட்டதாக தற்பம் அது எப்படி நீங்க அறிய முடியும் அழகேடு தகுந்ததான அகண்டா காலமான ஒரு விருத்தி வருகிறது வெறு நாட்கள் தாங்கள் தியானம் பண்ணிக் கொண்டிருந்தனால் வேதாந்த வாக்கியங்களை மனநம் பண்ணிக் ஒரு நாளைக்கு அம்பா அந்த திவ்யா உங்களுக்கே ஒரு எண்ணம் தோணும் அந்த எண்ணத்துல அந்த பிரம்ம தத்துவம் தானா ஒழிக்கும் தானா பிரகாசிக்கும் அதையே நீங்க முயற்சி இது பண்றதில்ல நீங்க பணம் கொடுக்கிறதான முயற்சி வேதத்தையும் வேதார்த்தத்தையும் வேத விச்சாரத்தையும் திரவண மன வித்தியாசங்களும் பண்ண வேண்டியது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோட மன பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது ஒரு நாளைக்கு தானா அது தானா தோணுமா பராங்கிறது பராசக்தி இந்த பராமோ இல்ல உதத்துல பராங்கிறது பராசக்தி வடிவம் அதனாலதான் இந்த அகங்காக்கார விருத்தி ஏற்படுகிறது அந்த விருத்தி நமக்கு ஏற்படமேயானால் நமக்கு இப்படிப்பட்ட காரணம் தியானம் தேவையா இருக்கு என்ன அனுகிரகம் வேணுமோ இல்லையா நம்மளுடைய மனசுல என்ன பாவம் இருக்கு தெரியாது தெரியாமல் எப்பவோ பாபம் பண்ணிருக்கோம் அந்த பாபமானது நம்ம மனசுக்குள்ள அப்படியே கடந்து இருக்கு அந்த பாபமானது நமக்கு நல்ல வழியில வரும் பொழுது தடுக்கிறது நம்ம கேட்க விடாம கேட்டாலும் புரிய விடாம தடுக்கிறது எத்தனை பேர் நல்ல கட்டணத்தை சொல்றாரு கேட்கிறாரோ கேட்க முடியறதோ அல்லது கேட்கறதுக்கு நம்ம போனோமேனால் அன்னைக்குமே சரியான தூக்கம் யாக போய் வைக்காங்க என்னமா தூக்கம் சொல்லுறது தெரியுமோ சரி அப்படியே நம்ம ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் தூங்காம இருந்தாலும் பக்கம் ஏதோ ஒண்ணு வருது அங்க இங்கே தர்சனத்துல இருந்து அதை பார்க்கணும் எது சூட்சமான அம்சமோ அதை மட்டும் நம்ம வெளியில சொன்ன கதையெல்லாம் நம்ம புரியும் இது மனத்துல நிக்கிறதே தவிர தத்துவம் புரியல காரணம் கதாபரா இப்படிப்பட்டதான ஒரு பிரார்ப்பம் நமக்கு இருக்குமையோ அதை போக்குறதுக்கு அதை போக்குறதுக்கு இதுதான் வழி அதிருஷ்டமான ஒரு வழி இப்படி இருந்தால்தான் நமக்கு அதை உயர்ந்ததான ஒரு த்பம் நமக்கு நன்றாக முடியும் அந்த தத்துவமாக சத்தியக அப்பப்ப எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு பிரதிபல் ஏற்படும் மனுஷனுடைய சரீரத்துல மனசுல ரெண்டு விதமான எண்ணங்கள் வந்துடும் ஒண்ணு மேகா சக்தின்னு இத ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருந்த போதிலும் அதை எல்லாவற்றையும் மனசுல வாங்கி கொண்டு அப்படியே நிறுத்தி வைக்கிறான் நம்ம எப்ப கேட்டாலும் டக்கணு எடுத்து சொல்றேன் சார் கம்ப்யூட்டர்ல ஸ்கேன் பண்ற ஸ்கேன் பண்ணி டக்குனு எந்த கேள்வி கேட்டாலும் இதோ இந்த இடத்துல வேகத்துல எனக்கு இருக்கு இந்த உயிரிடத்துல இருக்கு இந்த தந்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான் பாட்டாரா இதுக்கு மேகாசக்தி இது பெரிய ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி அது தெரியும் இன்னொன்னு நீங்க கேட்டாலுமே டக்குன்னு அப்ப அந்த சமயத்துக்கு அந்த சொல்றா கட்டியில அதுக்கு பிரதிபா கட்சி சில பிரிவுகள் அந்த சமயத்துல அது அப்படி சொல்லக்கூடிய கூடாது ஆனா இந்த ரெண்டு எது வசத்தின்னா மேதா கட்சி தான் வசத்திங்கிறார் ஏன்னா பிரமாண புகஸ்தரமாக சார் நீங்க சொல்றத இது எங்க இருக்கீங்க கேட்டேன்னா அதே தோணித்து சொல்றதுன்னு தெரிய வருது நம்ம மதத்துல மேதா தட்சிணாமூர்த்தி நமக்கு கொடுக்கக்கூடியதான மந்திரம் அயக்ரீவ மந்திரம் அயத்ரீவ மந்திரத்தை ரொம்ப பேர் அனுஷ்டானம் பண்ணிருக்கா அவருக்கும் இந்த பிரதிமையானது உண்டாரு அப்படிப்பட்டதான பிரதிபையும் அதோட கூடியதான இந்த மேகையும் ரெண்டும் கொடுக்கணுமே ஆனால் இந்த ஸ்லோகம் விருஞ்சவீம் கமலி கதிச்சி கதிச்சி அருணா கதிச்சி யாரோஷோ இப்படி விருந்தி பிரேயருணீ கபீராஜனமே சொல்லப்படுது காளிதாசாவை பிறந்துங்க மகான்கள்லாம் இப்படிப்பட்டதான பிரயோகத்தை அனுஷ்டானம் பண்ணி அதனால காளிதாசனுடைய சரித்திரம் ஒரு ஓவிய ராணி இருந்தா ஒரு ராஜாவுடைய பொண்ணு அவளுக்கு ரொம்ப கர்வமா இருந்தாலும் எல்லா சாத்திரமும் வாசறதுனால இந்த கர்வத்தை குறைக்கணுங்கிறதுக்காக மந்திரிகள்லாம் பிளான் பண்ணி அவளுக்கு கல்யாணம் கேட்கொழுது அவளை எனக்கு எப்படி இருக்கான் பாரு அந்த களை உடைஞ்சா கேள்வி விட மாட்டான் அப்படிப்பட்டவன் அவனை கொடுத்து ஓஹோ இவன் தான் அவனுக்கு சரியான அப்படின்னு சொன்னதான் நிறுத்தினான் அவன் இதுவாச்சினா பேசினா அவர் பேசறதுதான் ரொம்ப ரைட்டு அப்படின் என்ன பண்றது ராவணன் சொன்னான்னா ராபணன் சொன்னோம் ஏட்டாங்க இல்ல இல்ல அதான் கரெக்ட் அவர் ஏன்னா அவருக்கு ரெண்டு தம்பிகள் இருக்கா குபகரணன் வச்சான் விதீஷன் வச்சு ரெண்டு பேர்லயும் பட்டாரம் இருக்க அப்ப ராவணுடைய பட்டாரம் இருக்கணும் அதாவது ராபணன் சொன்னார் இப்படி அவன் கேட்டதெல்லாம் தப்பு சொன்னதெல்லாம் ரைட்டு ரைட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டா அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிட்டு ஏமாற்றி விட்டாருமாத்தி விட்டா தெரிஞ்சதுமே என்ன பண்ணா ஒரு வார்த்தை சொல்லி அரிசாலாம் இனிமேல் அவனுக்கு இந்த ஜென்மாவது நீ ஒன்னே பண்ணிட்டா அம்பாவை தியானம் பண்ண அப்படின்னு அனுப்பிச்சுட்டா நேரா காசிக்கு போயிட்டாரவன் போனார் அம்பாரா தியானம் பண்ணிட்டே விட்டாங்க நம்ம வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்துல எந்த வார்த்தை வேலை செய்யறது தியானம் பண்ணி அந்த அம்பாவானோர் அவருடைய அந்த காளிதாசனுடைய நாட்டுல ஐங்கிற வாகனி மனசுல கேஞ்சு நட எழுதியதுமே என்ன ஆயிடுது அழகாக எனக்கு கவித்துவம் வந்துருது அந்த கவித்துவம் வந்த பிறகு அன்னைக்கு ஆசக்காரி சொன்னதான ஒரு வார்த்தை ஞாபகம் அஸ்திக்கு அஸ்திக்கு வாகர்த்தகான்னு கேட்டிருக்க ஏதாவது ஒரு சொல்லும் பொருளும் தெரிந்து கொண்டது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை உனக்கு தெரியுமா வாழ்க்கையில அப்படின்னு கேட்டார் இத ஞாபகம் வச்சுட்டு இருக்கான் சில சமயத்துல சில பேர் பேசினது விசவாம இருக்கலாம் விஷம் அந்த மனசை விட்டு போகாது இதை வச்சு அப்படியே அப்படின்னு அஸ்திங்கிற பதத்தை வச்சுட்டு குமாரசுமரத்தை வச்சுக்கலாம் அதே போல கஷ்டித்துன்னு ஒரு பதம் இருக்குது அஸ்தி கஷ்டி சுவாகத்தான் மனசில கவலை என் நம்ம பாட்டி நெல்லு தப்புது உடம்புலாம் என்ன ஒண்ணு நேரத்தான் அது வேற விதமா ஆயிடுது அதனால என்ன பண்ண இலதா இருந்தாலும் ஆட்டுக்கார வரை அப்படின்னு கொஞ்ச நாள் ஆனா பறைநகம் அது மனசு கொஞ்ச நாள் ஆனா மாதிப்பு முதல்ல அப்படித்தான் இருக்கும் கொஞ்ச நாள் ஆனா ஓஹோ நம்ம பண்ணிருந்த ரைட்டா கப்பா அப்படின்னு யோஜனை பண்ணும் பொழுது இப்படி பண்ணியிருக்க மறுபடியும் அம்பாட தியானம் பண்றாரு அவருக்காவது கடைசல் என்ன பண்ணினா அந்த பட்டணத்திலேயே சத்திரத்தை ஏற்பாடு பண்ணி எல்லோருக்கும் ஆகாரத்தை போடுவோம் அப்படின்னா அல்லது தான் ஆழத்தை போனும் பொழுது அது வரது ஏன்னா பழைய நாள்ல தீர்த்த யாத்திரை பண்ணுவாச்ச ஒரு நாளாகவும் வந்து தீர்த்தயாத்திரை எல்லா கேட்கும் ஸ்நானம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு இப்படி கதைகள்லாம் வரும் பொழுது தீர்த்த யாத்திரை தருவாழ அவ நம்ம ஊருக்கு வரலாமோ இல்லையோ அப்படிங்கிற அபிப்பிராயம் இப்படி வரும் பொழுது ஒவ்வொருத்தரையும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறது கவனிச்சுட்டு பேசி கொண்டிருக்கும்போது யாராவது இந்த படைய பேச ஏதாவது இருக்குமே அதுக்கு என்னதான் இருந்தாலும் சிலது மாதிரி வாழ்க்கையில அவ பேசக்கூடுவதான ஒரு நாக்கு அந்த வார்த்தைகள் அதெல்லாம் போகாது அது போகிறத இண்டிவிஜுவல் ஆனாலும் என்ன பண்ண இது கவனிச்சிருக்கா அதுலயும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அம்மா இருக்காரு கண்டுபிடிச்சு விடுவாங்க ஒன்னு ஏமாற்ற முடியாது அதே போல கண்ணுக்குட்டி விட்டு வராத அது இருந்தாலும் சரி ஆயிரம் கண்ணுக்குட்டி நறுவில இருந்தாலும் சரி அந்த அம்மா கண்டுபிடி பார்த்துமே ஊடு விடுத்துருக்கும் கண்ணுக்குட்டி அப்பா ஆறு நமக்கு எல்லா அம்பாவும் ஒன்னா தான் இருக்கு எந்த பிரச்சினருக்கும் இருக்கு அதுக்கு கரெக்டா அது தெரியும்னு அதே மாதிரி இப்படி வச்சிருக்க இப்படி வரும்பொழுது ரசத்தை ஒன்றுட்டா இருக்கா ரசம் நல்லா கேட்டாராம் அவ சாரு சாரு சமாயுக்தம் இங்கு ஜீர சமன்விதம் ரொம்ப நல்லாதான் இருக்கு சாருன்னு ரகம்னு அர்த்தம் சாருன்னு அழகுன்னு அர்த்தம் சாரு சாரு சமாயுக்தம் இங்கு ஜீவரசம் விதம் இங்குன்னா நம்ம இது போடுறோமே அதுல ரசத்துல போடக்கூடிய இங்கு வாங்கும் அதை போட்டி தான் போயிடா அதுக்கப்புறம் ஜீவரகம் என்ன கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு ஆனா என்னன்னு கிஞ்சிலியான ஹீனன் சார் முக்கியம் உப்பு தரம் அப்ப அந்த ரத்தம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் நல்லா இருக்கு உனக்கு இருக்கிற குணங்கள் வேற அழகு இருக்கு சொல் இருக்கு எல்லாம் இருக்கு கொஞ்சம் தர்மம் இருக்குங்க அதை அதனால என்ன இது இந்த கர்வங்கிற ஒரு தோஷம் மட்டும் ஒரு நடுதர் இருக்குமா அப்படிங்கிறது இஞ்சில் பாலாக குசுமம் எதா குப்பம் நல்லாதான் இருக்க வாதம் இல்லையே அந்த அது வாழ்க்கு நிறம் கண்டுபிடிச்சுட்டா விவகாரம் இவரும் முடிஞ்சு அழியும் இல்லையா அவரை கால விழுந்து வைத்து எத பண்ணினான்னு கதையெல்லாம் போறதுன்னு வச்சுக்கலாம் இப்படிப்பட்டதான இந்த அம்பாடி அனுகிரகத்தினால தான் இப்பொழுதுதான் நிலை இறஞ்சிருக்க இந்த காளிதாசனே போஜராஜா அவனுடைய ஆசிரமத்துல ஆஸ்தானத்துல இருக்கும் பொழுது வரலிசை மற்றவர்கள்லாம் எல்லோரும் இருக்க அந்த காளிதாசனும் இருந்துட்டு இருக்க ஆனா எல்லாரோட ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷம் ஆனா இந்த காளிதாசத்துல எல்லாரோட விசேஷமாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது போஜராஜா ஒரு நாளைக்கு கேட்கிற உட்பத்திலிருந்து குப்பம் வரது பத்மா பத்மம் அதிருஷ்டம் சுதம் அதிருஷ்டம் தாமரைகள் இருந்து தாமரை வரதுன்னு கேள்விப்பட்டிருக்குமே தவிர கண்ணு அப்படின்னு ஒரு பாதத்தை முடித்துக்கிட்டு விட்டார் அதை பார்த்ததுமே மற்ற கவிதர்களுக்கெல்லாம் ஒண்ணும் தோணலை தாமரையிலிருந்து தாமரை முடிச்சார் முளைக்கும் சேத்தல இருந்து தாமரை வரை தாமரை தாமரை முளைக்காதே பாதையே தனமுகம் போதாது திருஷ்டத்தை இந்தியா கழுதாது பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்த உன்னுடைய முகத்திலிருந்து ரெண்டு அடி குப்பங்கள் வந்திருக்கு குற்றத்திலிருந்து குப்பம் ஏன் வராது அப்படின்னு அந்த சமய்பூர்த்தின்னு இதுக்கெல்லாம் காத்திரம் வேதம் எல்லாம் சொல்லுடாது குற்றத்திலிருந்து குப்பம் வராதுன்னு இது பார்த்துட்டு இருக்கேன் சார் விவகாரம் முழுக்க இப்படிப்பட்டதான் உயர்ந்ததான் ஒரு குவாலிட்டி அந்த சமயத்துல சொல்லக்கூடியது சபையில எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியது இவைகள்லாம் எப்படி வரும் அந்த அப்பா அப்படியே அனுகிரகத்தனால தான் வரும் அதோடு மட்டுமல்ல பிரமாணூதமாகவும் இருக்கக்கூடிய நான் அம்சம் வரும் ஆக எப்படின்னு சொல்லும் இதற்கு அஷ்டபுஜாதேவியை அம்பாக எட்டு புதங்களாக இருக்கிறதாகவும் உலகம் ஒரு சமுதிரத்தை கொள்ள தான் இருக்கிறதாகவும் பால் கடல்ல விளையாடி கொண்டிருந்த போலையும் சாஸ்திரங்கள் விசேஷமாக சொல்வது இதுதான் அபிராமியானவர் புதுக்கின்ற செங்கடல் உணருடைய மகக்கென்று மாணிக்கம் போது அப்படின்னு இந்த சிவப்பு எனக்கூடியதான தன்மையை தியானம் பண்ணணும்ங்கிறது அருணா எனக்கூடியதான் அம்சத்துல தியானம் பண்ணணும் என்று மகான்களும் அனுபவித்திருக்கா எப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை இப்படி இரண்டாவது பிரயோகம் பார்த்தோம்